ஒன்பது மற்றும்ருக்கு தொழுகை நடத்துபவனாக இருக்கிறேன் என் பார்வை குறைந்துவிட்டது மழை காலங்களில் எனக்கும் என் சமுதாயத்தினரின் பள்ளிவாசலுக்கும் தண்ணீர் ஓடுகிறது எனவே தாங்கள் என் இல்லத்திற்கு வந்து ஒரு இடத்தில் தொட வேண்டும் அவ்விடத்தை தொழுமிடமாக நான் ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்றேன் இன்ஷா அல்லா செய்கிறேன் என்று நபிசல்லு அலஹி அவர்கள் கூறிவிட்டு மறுநாள் நண்பகலில் அபுபக்கி அவர்களுடன் உள்ளே வர அனுமதி கோரினார்கள் நான் அனுமதித்தேன் வீட்டில் நுழைந்ததும் உட்காராமலேயே உமது வீட்டில் எந்த இடத்தில் நான் தொழ வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் வீட்டின் ஒரு பகுதியை நான் அவர்களுக்கு காட்டினேன் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அவ்விடத்தில் நின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக நின்றோம் பின்னர் கொடுத்தார்கள் அவர்கள் சலாம் கொடுக்கும் நாங்களும் சலாம் கொடுத்தோம் அல்லாஹுவின் பொருத்தம் நாடி யார் என்று கூறுகிறாரோ அவர் மீது நரகத்தை இறைவன் ஹராமாகிவிட்டான் என நபி சலாஹு அலஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள்